ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான தர்ப்பணங்களை தர்மசாஸ்திரத்தை கொண்டு வரிசைப்படுத்தி பார்த்துன்னு வரும் அதில் தற்பொழுது பார்த்துன்னு வரக்கூடியதான புண்ணியகாலம் வியதிபாத புண்ணியகாலம் ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணியகாலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வத்தீபாத புண்ணியகாலம் விஷயமாக தர்மசாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது ஸ்நானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தர்ப்பணம் செய்யணும் என்று நமக்கு காண்பிக்கிறது இந்த விஷயத்தை புராணம் ஒரு சரித்திரத்தை கொண்டோ இந்த வத்திபாத புண்ணிய காலத்துனுடைய பெருமையை காண்பிக்கிறது அதாவது இந்த வத்திபாத புண்ணிய காலத்தை எப்படி வராக புராணம் நமக்கு சொல்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய எதிர்பாராத விதமாக ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறது அப்படின்னா அதை நாம் வேண்டாம்னு சொல்லுவோமா ஏன்னா அந்த பதவி நமக்கு கிடைத்தால் நம் மூலமாக பல குடும்பங்கள் முன்னேறும் நாம் நிறைய பேருக்கு நல்லவைகளை செய்ய முடியும் என்று ஒரு பதவி நமக்கு கிடைச்சால் எப்படி நாம் அதை விடாமல் பயன்படுத்திப்போமோ அதே போல் இந்த வெத்திபாத்த புண்ணிய காலத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு வராக புராணம் காண்பிச்சு இந்த வெத்திபாத யோகமானது சில நட்சத்திர வார திதிகளோடு சேர்ந்தால் மிகவும் பெருமை சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் சொல்கிற பொழுது சிரவணாஸ்வி தனிஷ்டாரா நாகதெய்வதமாத் ஆபத்தேத்து ரவிவாரயுதா வியதீபாத்தவுச்சே அதாவது இந்த வியபாத்த யோகம் என்பது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்தால் அது ரொம்ப கோட்டி சூரிய கிரகை சமஹா கோட்டி சூரிய கிரகணத்திற்கு துல்லியமான ஒரு புண்ணியகாலமாக சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் திருவோணம் அஸ்வினி அவிட்டம் திருவாதிரி ஆயில்யம் மிருகசீருஷம் இந்த நட்சத்திரங்களோடு சேர்ந்தால் மிகவும் புண்ணியகாலமாக சொல்லப்பட்டிருக்கு திதியில் நாம் எடுத்துக்கொண்டால் அமாவாசையோடு இந்த வதிபாதம் சேர்ந்தால் அது அர்த்தோதயம் என்றே பெயர் அலபிய யோகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த யோ இந்த வெத்திபாத்த யோகத்திற்கு பெருமைகளை அதிகமாக காண்பிக்கிறது மகாபாரதம் இந்த வராக புராணமும் அதனுடைய பெருமைகளை சொல்லி ஒரு சரித்திரத்தையும் நமக்கு காண்பிக்கிறது இந்த சரித்திரத்தை சொல்லி இந்த வத்திபாத்த விரதம் என்றே ஒன்று இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறது இந்த வியீபாத்த விரதம் எதற்காக நாம் செய்துக்கணும் அப்படின்னா புத்திராயுர் தன சுகீர்த்தி புஷ்டி ரூப ஆரோக்கியாத்தியம் குணிஜன வல்லபேச்ச பூர்வம் அப்படின்னு அந்த புராணம் காண்பிக்கிறது இந்த வியபாத்த விரதத்தை பல பேர்கள் அனுஷ்டிச்சு பல ராஜாக்கள் இந்த விரதத்தை செய்து நல்ல புத்திரனையும் தீர்க்கமான ஆயுஷையும் ஐஸ்வர்யத்தையும் மன நிம்மதியையும் அடைஞ்சிருக்கா அப்படின்னு இந்த புராணம் காண்பிக்கிறது மேலும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்யக்கூடியதான காலத்தில் இந்த வத்தீபாத்த விரதத்தை அனுஷ்டித்ததாக இந்த வராக புராணம் சொல்கிறது இந்த சரித்திரம் என்ன இருக்குன்னா முன்னர் ஒரு சமயம் ப்கஸ்பதியினுடைய பாரியையை பார்த்து ஆசப்பட்டார் சந்திரன் யதா ப்கஸ்பதேர் பாரியாம் தாராம் ஜீதகு மித்திரவாத்து பிராக தம் சூரிய தியஜதாரான் ப்கஸ்பத்தேகே சூரியனும் சந்திரனும் இருவர்களும் நண்பர்கள் இணைப்பிரியா நண்பர்கள் இவர்கள் இரண்டு பேர்களும் தான் இந்த பூமிக்கே சாட்சியாக இருந்து கொண்டு அனைத்து தேவதைகளுக்கும் சாட்சியாக இருந்துட்டுருக்கா ப்ரகஸ்பதியினுடைய பாரியை மிகவும் அலங்காரத்தோடு ஒரு சமயம் கண்ணில் பட்டா சந்திரனுக்கு அவளை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் அவளிடத்திலே மோகிச்சான் சந்திரன் அதை பார்த்ததும் சூரியனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்போது சூரியன் சொன்னார் சந்திராணி மிகவும் தவறு செய்கிறே அப்படின்னு கண்டித்தார் ததா சோமஹா அதிருஷ்ட ரவிம் க்ரூரம் வியலோகயத் ரொம்ப கோபமாக சந்திரனை கோபிச்சென்றார் சூரியன் சந்திரனுக்கும் சூரியனிடத்திலே கோபம் வந்தது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கோபமாக பார்த்து கொண்டார்கள் அப்போ ஆதித்யோபி ததா ருஷ்ட க்ருதா சோமம் வலோகயது உபயோர் திருஷ்டிசாத்தாத் கிருத்தையோ சோமசூரியோ உத்தாசியோபவது ஹோரஹா புருஷா பிங்களேக் க்ஷணா இந்த இருவர்களுடைய கோபத்திலிருந்து உருவான ஒரு ஜோதிஷிலிருந்து ஒரு உக்ரமான ரூபமானது உருவாச்சு ஒரு புருஷன் உருவான. எப்படி இருந்தான்னா பிங்களேக்ஷனகா கண்ணு ரெண்டும் சிவசிவசிவன்னு போல இருந்தது உதடுகள் செக்கசிவேர்னு இருக்குது தீர்க்கதனகா பல்லுகள்னால் நீளநீளமாக இருக்குது நீண்ட புருவம் பெரிய உருவம் பிங்களஸ்மஸ்ரு கேசாந்தா லம்பபிரூஷ்ச்ச கிருஷோதரஹா சிதிலஹா தீர்கிஹ்வச்ச சூரியாக அக்னிமய சநிபா அக்னி மாதிரி பலபலபலபலன்னு பிரகாசிக்கிற ஒரு இராட்சசனுடைய ரூபம் மாதிரி ஒரு உருவம் அங்கே வந்து நிற்கிறது புருஷாக்காரமாக என்ன கோபத்திலிருந்து ஆவிர்வவிச்சதுனாலே அப்படி உக்ரமான ரோபத்தோடு கூட அந்த உருவமானது எழுத்தாப்பில் நிற்கிறது மேலும் அவ்வளவு பெரிய உருவம் வந்த உடனே பசி வந்துட்டது அதிகமாக பசியோடு களம்பு ஏதாவது கிடைக்கிறத சாப்பிடணும்னு களம்பித்து அந்த புருஷாக்காரமான உருவம் திரைலோக்கியம் பக்ஷித்தும் பிராப்தா ரவீந்துப்பியாம் நிவாரித்தோபிருச்சத சூரியேந்து குஜிதோ பக்சயாமிக்கும் அப்போது இரண்டு பேர்களும் தடுத்தா சூரியனும் சந்திரர்களும் எங்கேயும் போகாதே நில்லுன்னு தடுத்தா ரெண்டு பேரும் ஏன் எனக்கு பசிக்கிறது நான் ஏதாவது இப்போ சாப்பிடணுமேனு சத்தம் போட்டு சுற்றி சுற்றி பார்த்தார் அந்த புருஷன் அப்போது போகக்கூடாது அப்படின்னு மீண்டும் தடுத்தா சூரியனும் சந்திரர்களும் ஏன் நான் போகக்கூடாது எனக்கு இப்போது பசிக்கிறது குரோதூதோ மாம் பாதேத்தே பாத்தியேதே குற்றத்தே மயா நான் எங்கே போகிறது எனக்கு பசிக்கிறது ஏதாவது சாப்பிட்டால்தான் நான் மேற்கொண்டு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டது அந்த புருஷாக்காரமான உருவம் அப்போது சூரியனும் சந்திரர்களும் இப்படி இரண்டு பேர்களுடைய கோபத்தினால ஒரு உருவம் இப்படி ஆவிர் பவிச்சு கொடுத்தேன்னு நினச்சி அந்த உருவத்திற்கு சில கட்டுப்பாடுகளை வச்சா சூரியர்களும் சந்திரர்களும் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்